வணக்கம் தினமொரு துளிக்காக உங்களால் பெண்களுக்கு ஈஸ்ட் இன்பெக்ஷன் அதாவது பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் தொற்றுகளை நீக்கக்கூடிய இலையை மறந்து வெற்றலைய தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா வடி கட்டிட்டு அத பால் கலந்து குடிச்சு வந்தாங்கன்னா அந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் நீங்கக்கூடியது அதாவது வேலைப்படுத்துவதுனாலையோ இல்ல ஹெர்பீஸ்னாலயோ வேற எதனால கூட தொற்றுக்கள் ஏற்பட்டு அரிப்பு ஏற்பட்டு இருந்தா அதை போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்